நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சம சுவையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலு செய்ய போறது பாகற்காய் பிட்ளை செய்த வினப்பொருட்கள் பாகற்காய் அரை கிலோ மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் புளி எலுமிச்சம்பழ சைஸ் கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காய்த்தூள் கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப அல்லது மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சென்னா அரை கப் துவரம்பருப்பு அரை கப் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஐந்து தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம பாகற்காய் கட் பண்ணி வச்சிருவோம் சென்னா வேக வச்சு வச்சுக்கலாம் தோரம் பருப்பு வேக வச்சு வச்சிடலாம் புளி கரைச்சி புளி ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்ம பாகர்காயும் ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வேக வச்சுருவோம் பாகற்காய் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஓனல் வச்சிருவோம் உனல் குழஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் குவாஞ்சதும் தனியா கடலைப்பருப்பு மிளகு காய்ந்த மிளகாய் நாலு இது போட்டு நல்லா வறுத்துருவோம் வறுத்துட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த வானல்லேயே தேங்காய் துருவில் போட்டு அதிகம் கொஞ்சம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரினதும் இதெல்லாம் மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சி வச்சுருவோம் அரைச்சிட்டு இந்த பாவக்காய் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் பாவக்காய் வெந்திரிச்சின்னா நம்ம வந்து புளி கரைச்சல எடுத்து அதில் ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா கலந்து விடுவோம் கருவேப்பில போட்டுலாம் பெருங்காயத்தூள் போட்டுருவோம் உப்பு மிளகாய்தூள்னா ஒரு ஸ்பூன் சொல்லிக்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இந்த கம்மியாக வேணாலும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ராஸ் மல் போ கொதிக்கட்டும் அது கொதிச்ச உடனே நம்ம சென்னா போட்டுடுவோம் சென்னா போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் ஒரு கொதி வரட்டும்ட்டு தோரம் பருப்போம் அதை கலந்து கொதிக்க விடும் தோரம் பருப்போம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆன உடனே நம்ம இந்த பிட்ளை பொடி ரெடி பண்ணிக்கலாம் பவுடர் அதை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும் அந்த பொடியை எடுத்து அந்த இதோட கலந்துரும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அது ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்குள்ள ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் கிளி போட்டு அது பொறிஞ்சதும் இந்த தாளிச்சதை எடுத்து அந்த சாம்பார்ல கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பாகற்காய் பிட்லை தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் இத வந்து நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் சூப்பரவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்